சொல்றேந்த கம் சொல்லே ஆகணும் சொல்லு சொன்னா லிகவாக்கியம் மாதிரி ஒரு சித்தார்த்தத்தை போதிக்கும்படியாக வேதாந்தம் ஆயிடும் அப்படி ஆனால் அதுக்கு பிராமணியமே வராது அப்படின்னு சொல்லி ஏன்னா பிரயோஜனம் இல்லை சப்த துணிப்பா வரும் ஏழு தீபங்களோடு சோடினது மிக தூவம் அப்படின்னு சொன்னா அதனால கேட்க நமக்கு செய்ய வேண்டிய ஒரு உண்மை இல்லை அதனால வியாசமாகும்னு நினைச்ச அதுக்கு என்ன கேட்டா தத் இந்த கேள்விக்கு பதில் நீயே சொல்லி ஏற்கனவே இப்ப சொல்லுங்க சித்தாந்தியுடைய பதில அவனை சிந்திக்கிறான் ஏன்னா ரஜூவியம் நாயன் சற்ப சொல்ற இடத்துலதான் சித்தபரமான வாக்கியத்துக்கு பிரயோஜனம் இருக்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அவனுக்கு வாக்கியம் கேட்க நிவர்த்தி ஏற்படுறது அப்ப பிரயோஜனம் இருக்கே இல்லையா அதனால பிரயோஜனம் இல்லேன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்த அவனே தெரிஞ்சிட்டு இருக்காங்க அதனால நீ சொன்ன அதே சமாதானம் தான் எனக்கு ஒண்ணு பரிசுதம் நாயம் சர்பகா இது வசுமாத்திரே பிரயோஜனத்து திருஷ்டர் யுத்தபரமான வாக்கியத்துக்கு பிரயோஜனமே ஒரு இடத்திலும் கிடையாதுன்னு நான் சொல்ல வரல ரஜுரியம் நாயம் சர்பகா அப்படின்னு சொல்ற இடத்துலதான் அந்த வாக்கியத்தனால பிரயோஜனம் உண்டாகிறது திருஷ்டம் ஆனால் வேதாந்திரவணன் வழி பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்ச வாழ்க்கை பிரயோஜனம் வருவே இல்லை அதனாலதான் இந்த இடத்துல ஒரு விதியை கல்விக்கணும் அதாவது வெறும் கேட்ட மாத்திரத்துல என்ன சொல்றாருங்கிறது புரியாம இருக்கிறது புரியறது புரிஞ்சாலும் பிரயோஜனம் வரல அந்த எந்த பிரயோஜனம் வரணுமோ அது பிரயோஜனம் வரல அதனாலதான் இந்த இடத்துல ஒரு விதியை கல்விக்கிறேன் அவன் சொல்லிருந்தான் அதே ஆட்சேபத்துக்குறனும் யம் நார்பகான் திருஷ்டாந்த வேடாந்திரவணம் பேசிட்டு இருக்கிற தாஷ்டாந்தம் வைஷமியம் இருக்கு ரஜ்ஜுரியம் நாரம்பர் கேட்டவுடனே பயனவரு ஏற்பட்டது ஆனா வேடாந்த பண்ணி பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிப்போம் என்ன அவகத பிரம்மாத்மகாவத்தை யசாரூபம் சத்தியம் தரிசவி பிரம்மாத்மகாவத்துல ஒருத்தன் தெரிந்து கொண்டு வச்சான்னு சொன்னால் அவனுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அத மாதிரி உள்ளிட்ட காமிக்கவே முடியாதுமாவம் பிரம்மாஸ்திரத்தை புரிந்து கொண்டவன் அவகமாக சாட்சா சாட்சா ஆத்ம சாட்சா வந்தவனுக்கு அவரை பத்திதான் நம்ம பேசணும் அவனுக்கு ஆத்மசாட்சம் வரத்துக்கு முன்னாடி இருந்த நிலவை கிடையாது காமிக்கவே முடியாதுண்ட ஏன் ஏக பிரமாண ஜனித பிரம்மாத்ம பாவ விரோதம் மகாவாட்சுமி மகாவாட்சியத்தினால அவனுக்கு பிரம்மாத்ம பாவம் பிரத்யமா இருக்கு அது அதுக்கு விருப்பமான அவன்கிட்ட இருக்கிறது இருக்காது அப்படி ஒரு ஆள் ஆசாமியை காணிக்கவே அஜானம் அஜான காரியம் இது எல்லாமே பரஸ்பர விருது அதனால ஞானம் இருக்கிற இடத்துல அஜானம் இருக்காது அதனால வந்ததுக்கப்புறம் அஜான காரியங்கள்லாம் இருக்கேன் சாந்தியும் இல்லை நி சரீராத்மா துணிவம் திருடமி தேதப்பிரணகேஷ் ப்ரமாத்மா தபிமான நிமித்தான நிமித்தம் துக்கபயாதிபத்தம் பகதீக்கு சக்தியும் கல்பைடும் தேவதற்கு ஒருத்தம் இருக்கான் அவன் சரீராஜி ஆத்மாபிமானம் முதல்ல அவன் மனசக நான் தான் தேவதற்கு சரீரார்களில ஆத்மாபிமானத்தோடு இருந்துருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் பல விதமான துக்க பயாரிகள் ஏகசிரமங்கள் எல்லாம் தன் இடத்துல ஆரோபணம் பண்ணிட்டு அதுக்கு இருந்து அவள் சம்சாரியாக இருந்துருக்கான் அவனுக்கே வேதாந்த சிரவணம் பண்ணி மகாவாசியத்தினால அவன் பிரம்மாஸ்திரியம் அப்படிங்கிற அனுபவம் ஏற்பட்டது அவனுக்கு தேசாதிகள்ல உள்ள ஏற்கனவே இருந்த அந்த நித்யாஜான இல்லை அபிமானம் இல்லையா அத்தியாசங்கிறது நிவர்த்தி அபிமான நிவிற்கவும் நித்யாஜானம் இருந்ததுனால எந்த ஒரு சம்சாரிக்கும் துக்கம் பயம் இத்தியாதிகள் எல்லாம் ஏற்கனவே இருந்ததோ அப்புறம் அவளுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை இந்த சம்பந்தம் வரதுக்கு காரணமாக சம்பந்தம் வந்ததாக காமிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அத்தியாசம் அந்த அத்தியாசம் தியானம் வந்ததுனால நிவருத்தி ஆயிடுது இதுக்கு அந்த துக்கபயாதிகளுக்கு ஆத்மாவில ஆரோக்கம் இல்லாததுனால அம் சுத்தி துத்தி இத்தியாதி விஷயங்கள் இப்ப வரவே வராது இந்த அனுபவங்கள் இவங்க வரவே வராது இன்னொரு அதிகாரத்துல சொல்றாரு அனுபவத்தை தவோ மிதபயும் உன்னிந்த சுகதுடுவனா தலை ஆத்மந்த அப்புறம் அவன் அப்படித்தான் இருக்க அனுமான பண்ணிவிட்ட அதுங்க ஹனாபிமான ான ஒரு சொன்ன தனாபிமானம் இருக்கு அவன் தன்னை நினைக்க மாட்டான் அப்படி இருக்கிறவனுடைய தனத்தை எவனான ஒருத்தன் அபகரணம் பண்ணிட்டு போனா அவன் மனசு கிடைக்கப்படும் அதாவது அவனுக்கு எல்லாருக்கும் எல்லாத்திலயும் அபிமானத்தை விட்டுட்டாங்க அப்படி இருக்கும் போது அந்த இவனான ஒருத்தன் அபகரணங்கள் ஏதோ அவங்களுக்கு போறாங்க என்ன தெரியறது இப்ப ஒண்ணு ஆள் மாறி போகல முன்னாடி இருந்த அதே கிரகஸ்தன் தான் இப்ப சன்னியாசி ஆயிட்டான் கிரகஸ்தனாக இருக்கும் போது இருந்தது அதனால அந்த தனம் போன உடனே தனக்கு ஏதோ வைக்கல்யம் ஏற்பட்டதாக நினைச்சது இப்போ அந்த தனாபிமானம் இல்லையே சன்னியாசியம் அதனால தனத்தை யாராவது அபகரணம் பண்ணினா தனக்கு ஒண்ணு வைஃபியம் தனாபகரணத்தினால இவனுக்கு என்ன வைஃபியம் வந்தது போனால் போடுது இவனுக்கு என்ன வந்ததுன்னு சொன்னா அந்த தனத்தினுடைய அத்தியாசம் இருந்தது அத்தியாசத்தினால தன தனாபகாரம் ஒரு வைக்கல்யத்தை ஆத்மாவில அவன் ஆரோக்கியம் பண்ணிடுவான் இப்போ அந்த அத்தியாசம் நிவர்த்தியானதுனால அந்த வைக்கல்யத்தை ஆரோபணம் பண்றதுக்கு காரணம் இல்லை அதனால அவங்க வகுப்பு அந்த மனம் இப்ப வருது என்ன தெரிகிறது மன விஷயங்கிறது எப்படியோ இதே மாதிரிதான் புத்திர மிஸ்ர தேசாதி விஷயத்தை மாதிரிதான் கிடையாது அந்த ஆத்மாவில அந்த அத்தியாசம் மகம்மாத் இருக்கிற பயந்தம் அது ஒரு கெடுதல் வந்து இருக்கும் சொன்னா தனக்கு வந்து ஒன்று உதாரணம் கொடுத்தா உதாரணம் தான் குந்தளியா தான் இருக்கிற அந்த குண்டலம் நல்ல குண்டலமாக நினைக்கிறார்க்கு தெரியல அதே போட்டு இதுதான் இருக்கலாம் அது செய்யல ஆனா குந்தலையும் அவன் தன்னை நினைச்சிட்டு இருக்கான் குந்தலின்னா ஒரு அழகான நல்ல குண்டலம் குண்டலத்தை தான் தாரணம் பண்ணிட்டு இருக்கிறதாக அதனால அவனுக்கு ஒரு விசேஷமான ஒரு சுற்று ஏற்படும் இந்த குண்டலம் இல்லாமல் இருந்தா அந்த சுகம் இல்லை குண்டலம் ஒரு விசேஷமான சுற்று அதனால இங்க இந்த குந்தளித்துவ அபிமான நிமித்தம் சுட்டு அதுக்கப்புறம் அந்த குண்டலம் போயிடுறோம் அவன் பிரகிருதன் இந்த குந்தளித்துவ அபிமானம் இல்லை இப்ப அந்த சுகம் இல்லை அதாவது புங்கலிங்கிறது வந்த அந்த சுகம் இருக்கு அந்த சுகம் இல்லை மத்த திருப்தி இருக்குற அவசியம் இல்லை அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கான் அந்த சுகம் இப்போ அதனால என்ன ஆச்சு வாக்கிய விஷய இது ரெண்டுமே ஒரே ரீதியா தான் ஒரே மாதிரியா ரெண்டுமே அத்தியாசத்தினால தான் ஆத்மாவில் வருது அத்தியாசம் போயிருக்குன்னா தொடரதுல அசரீரம் பாவ சந்தம் அதாவது விவாக முதல் காரணம் இருக்கு கடுக்கனா சோமயம் பண்ணியாச்சுன்னா இன்னும் பெரிய குண்டலமா குண்டலம் சூரண குண்டலமா தான் இருக்கும் சூரண குண்டலம்னா அதுல ஒரு தனியாக அபிமானம் இருக்குமே அது போட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குமே ஏன் ஆட்சையா இருக்கு ஒரு அழகாக அப்படின்னு அதனால அதாவது பாக்கிய விஷய சம்பந்தத்துக்கு ஒரு உதாரணமா சொல்ற விஷயத்திற்கு உதாரணமாக அப்படிங்கறத அத உதாரணமா சொன்ன இப்ப குண்டலா நல்ல குண்டலமா போட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால ஒரு சுகம் இருக்கு சுகத்துக்கு ஒரு உதாரணம் அவ்வளவுதான் சுகம் துகம் இது ரெண்டுமே ஒரே மாதிரி அதனால அசரீரமாக இருக்கிறவனுக்கு பிரியம் அப்பிரியம் இது ரெண்டுமே கிடையாது அப்படின்னு அசரீரமாக இருக்கிறதுனா என்ன அசரீரம் சரீரம் இல்லாதவன் அப்படின்னு என்ன யாரு சரீரம் இல்லாதவன் சரீரத்துல அபிமானம் இல்லாதவன் அப்படின்னு தான் அசரீக பசப்படுத்தணும் சரீரத்துல அபிமானம் இருந்தால் அவன் சசரீர்தான் அபிமானம் இல்லைன்னு அவன் அசரீக அந்த சரீரம் இருக்கோ இல்லையோ அதை கவலை என்ன சொல்றது அப்பிரியம் இது ரெண்டையும் யார தொடது சரீரம் இல்லாதவனை தொடாது அப்படியான இந்த அவசை நம்ம ஜீவிச்சு இருக்கும் போது வராது ருச்சிரோடு இருக்கும் போது வராது ஏன்னு கேட்டா விழுந்தான் இல்லாமல்வம் சசரீரத்துவத்தான சசரீரமாக எந்த காரணத்தினால ஆசரானோ அந்த காரணம் இல்லைன்னு சொன்னா அவன் அவன் சசரீரமாக ஆகறதுக்கு காரணம் வித்யா ஜியானம் ஒண்ணுதான் வித்யா ஜியானது கோயில் தான் இப்ப சசரீரம் அந்த கவலையே இல்லை அது இருக்கோ இல்லையோ பண்ணிட்டு போனான் அதுக்கு தெரியாது அதை பத்தி இவனுக்கு ஒண்ணும் கவலை அந்த சரீரத்துக்கும் இவனுக்கும் அந்த அத்தியாசங்கிற சம்பந்தம் இருக்கா இல்ல இல்ல அசரீரமா முயரீரம் சக்தி கவிதை இந்த ஒன்னே ஒன்னு சரீர சம்பந்தமான ஆகரத்துக்கு ஆத்மா சசரீரன் சொல்றதுக்கு வேற காரணம் எதுவுமே அந்த ஒரே ஒரு காரணம் என்ன மிக அத்தியாசம் தான் அகம் மமா அப்படிங்கிற அத்தியாசம் இருக்கு இந்த அத்தியாசம் அந்த அத்தியாசம் தான் தேசத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் அது தவிர வேற சம்பந்தமும் எதுவுமே இருக்கு அப்ப என்ன ஆச்சு இப்போ வேதாந்த பிரமாணத்தினால வரக்கூடிய பிரம்மாத்மா அனுபவம் ஏற்பட்டுனா அப்படி நிவர்த்தியானதுனால அத்தியாசம் நிவர்த்தி ஆயிடுச்சு நிவர்த்தி ஆயிடுச்சோம் சொன்னா அதுக்கு மேலே இவன் அசரீரம் தான் அதுக்கு மேல அசரீரம்னா என்ன முன்னாடி அசரீரம் இல்லையா அவன் எப்பவுமே அசரீரம் தான் நிச்சயஜானத்தினால ஒரு சம்பதமும் ஒரு இடத்துல ஏற்பட்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த நிச்சயஜான காலத்திலேயே அது இல்லை அப்படிங்கறத அர்த்தம் எந்தமயத்துல ஒரு வஸ்து இருக்கிறதாக தெரிகிறதோ அதே அதே சமயத்துல அது இல்லை அப்படின்னு சொன்னா தான் அது தெரியும் சர்ப்பம் தெரிஞ்சிட்டு இருக்கிற காலத்துலயே கிடையாது தெரியுது அது தெரிகிறதுனாலதான் அது முக்கியம் தெரியும் அப்ப இதுல என்ன ஆகுது ஆத்மாவுக்கு அசரீரத்துவம் இருக்கு இந்த அசரீரத்துவம் இங்க ஒரு காரணத்தினால வரக்கூடியது இல்லை அசரீரத்துவந்தான் அத்தியாக காலம் வந்தது அது அப்ப வரும் அப்புறம் ஆனா அசரீரத்து நிச்சயமாக இருந்தது அதனால ஆத்மாவுக்கு சுகதூக்க சம்பந்தம்ங்கிறது எந்த காலத்திலையும் கிடையாது ஞானம் வந்தது அப்புறம் கிடையாது அதனால தியானம் அப்படிங்கறது கூட இல்ல ஞானம் வந்ததுனால அத்தியாகம் போச்சு அவ்வளவுதான் ஆத்மாவுக்கு சுததிக்க சம்பந்தம் வரவே வராது எப்பவுமே வராது நித்தியம் அசரீரத்துவம் அசரீரத்துவங்கிறது நித்தியம் புதுசா தியானம்னால இவனுக்கு கர்மாவால உண்டாக எப்படி தர்மாவால உண்டாகுது இவன் தர்மா கிரமத்தை அனுஷ்டானம் பண்றான் இந்த தர்மா கிரம பலத்தை அனுபவிக்கிறதுக்காக இவனுக்கு அடுத்த ஜென்மான் அதாவது இவன் சரீர சம்பந்தங்கிறது ஏற்படாது அந்த சரீரத்திலேருந்து திரும்பியும் பேர தர்மாக்கர்மா அனுஷானம் பண்றான் அந்த அரசாங்கிகள் பலமாக இன்னொரு சம்பந்தம் வரத்துக்கு காரணமாக கர்மா சொல்லலாம் இல்லாமல் இருக்கிறது எதுவுமே சொல்ல முடியாது கிடையாது கிடையாது நிச்சயம் அசரீரம் அப்ப பொருன்னா ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள சம்பந்தம் அதிகாசம் ஒண்ணுதானே தவிர வேற எதுவுமே இந்த ரூபம் பண்ண முடியாது ஆனால் வேற சம்பந்தம் கூட சொல்ல முடியும் என்ன சம்பந்தம் சொல்லலாம் இப்ப இந்த என்னுடைய சரீரத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் நிச்சயமா இருக்கு அதுல சந்தேகம் இல்லை ஆனா இது என்னுடைய சரீரமாக தெரியும் அப்படின்னு சொன்னா சம்பந்தம் இருக்கிறதாக என்னுடைய யுத்தப்படி உபயோகப்படுத்த முடியும் என்னுடைய இச்சையை அனுசரித்துதான் என்னுடைய சரீரம் வேலை செய்யறது நான் என்ன செய்ய செய்ய இல்லன்னா வணங்க என்னுடைய சரீரம் வேலை செய்யறது அப்படியா என்னுடைய சரீரம் எனக்கு அதீனமாக இழந்தின்றிருக்கு நான் இந்த சரீரத்துக்கு சுவாமியாகவும் இந்த சரீரம் எனக்கு ஒரு யுகம் தத்தியனாகவும் இருந்துருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த சம்பந்தம் எப்படி வந்ததுனால நீ இந்தியான கேட்டா என்ன சொல்லணும் பண்ணி இந்த சரீரத்தை சம்பாதிச்சிருக்கேன் சொல்லலாம் அப்ப என்ன நான் தர்மாகரமத்தை அனுஷானம் பண்ணி அதனால அதுக்கு பலமாக இந்த சரீரத்தை சம்பாதிச்சிருக்கேன் அதனால இந்த சரீரம் என்னுடைய இந்த சரீரத்துக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னா மக்களாகர்மீன கர்மங்களால உண்டாக இருக்கிறதுனால இந்த சரீரம் என்னுடைய சரீரம் வேற ஒரு சரீரம் என்னுடைய துணையாத்தினால வரவு அது வேற என் மக்களுடைய துணைத்தால அதனால அது அவருடைய சரீகம் ஆக ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் ஒரு வசமான அவாளுக்கு ஒரு சரியாது அப்ப இதுதான் அந்த அவாளுக்கும் சம்பந்தத்துக்கு காரணமாக இருக்கு சொல்லலாமே கேட்டா சரீரம் வந்த பிர ஒரு ஆத்ர தத்துவ ஆரீரம் இருக்கு உனக்கு ஒரு சரீரம் இருக்கு உனக்கு வந்து இது எப்படி உன்னுடைய ஆட்சின்னு கேட்டேன் நீ என்ன சொல்றனா நான் பிரமாந்திரமஸ்தானம் பண்ணி இந்த சரீரத்தை நான் உண்டாக்கிருக்கேன் கேட்க சம்பாதிச்சிருக்கேன் நீ தர்மாந்திரமா அனுஷானம் பண்ணி அந்த சமயத்துல உனக்கு சரீரம் இருந்ததா இல்லையா சரீரம் இல்லைன்னு சொன்னா தர்மாசிரமம் பண்ண முடியாது அனுஷ்டானம் பண்ண முடியாது அப்போ சரீரம் இருக்கு அந்தது தர்மாசிரம அனுஷ்டானம் பண்ணி இந்த சரீரம் உலக சம்பாதிச்சிருக்கேன் அதுக்கு இது இந்த சரீரத்தை உண்டு பண்றதுக்கு வேண்டிய தர்மாசிரம அனுஷ்டானம் பண்ணும்போது ஒரு சரீரம் இருந்தது அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் என்ன ஆகணும்னா அன்போயா சரியம் வந்துடும் அந்த காரணம் சொல்றது நான்தான் பண்ணினேன் நீ சொன்ன தர்மா தர்மம்னு எப்படி சொல்றது சொல்றா அது முன்னாடி பண்ண முன் ஜென்மத்துல பண்ணின தர்மா தர்மா அதனால அந்த சரீரம் வந்துட்டு அந்த சரீரத்துல இருந்த தர்மாதர்ம இந்த சரீரத்தை அனாதியாக வச்சு முன்னாடி சரீர சம்பந்தத்தை தர்மா தரம்தோ கேட்ட இதரே தராசிரியர்கள் இது முதல் வாக்கியம் இதுல என்ன சொல்றாருன்னா சரீர சம்பந்தம் ஒருத்தனக்கு வருணமானால் அவன் தர்மா தர்மத்தை பணி இழைக்க தர்மா தர்மம் அவனால் செய்யப்பட்டதாய் ஆகணும் அவனுக்கு சரீர சம்பந்தம் இருந்தாகும் சரீர சம்பந்தம் இருந்தால்தான் தர்மா கர்மம் அனுஷானம் அனுபவம் தர்மா தர்மம் அனுஷானம் சம்பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா இது பரஸ்பர இதுவா இருக்கு இது இல்லாம அது வராது அது இல்லாமல் வராதுன்னா ரயாசிங்கிற தோகம் எப்படி ரெண்டுமே சேர்க்காது அதுக்குதான் பதில் பூர்வபூர்வ தர்மா தர்மங்களினால உத்தரோத்திர சரீரம் உண்டாகிறது தற்போது சொல்ல முடியாது இது வாஸ்தவம் தான் ஒரு தர்மானம் உண்டாகிறது ஆனா சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தர்மா தர்ம கிருத்தம் மூலமாக ஒரு சம்பந்தம் இருக்குது அது வித்யா ஜானம் ஆச்சாரியாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதனால ஏன் அப்படின்னு நினைக்கிறான்னு கேட்டா வெறும் தர்மா தர்மானம் அப்படின்னு சொன்னார்கள் இது வந்து உங்களுக்கு தெரியுது ஏதாவது சாஸ்திரம் சொல்லி கண்டுபிடிக்கிறீர்களா அனுமானத்தின அனுமான கண்டுபிடிக்கிறதாக இருந்த ஒரு அந்த பரம்பரால் என்ன நிறம் அப்படின்னு கேட்டால் அவன் வெள்ளை வெள்ளையானது வயசுக்லம் அப்படின்னு சொன்னாலும் அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டான் இன்னொரு குருடன் கண்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது அவன் வாக்கியத்தை நம்மள பிரமாணமாக எடுக்க முடியும் ஏன்னா அந்த குருட பரம்பரையில யாருமே அந்த இதை பார்த்துட்டு கிடையாது பிரமாணம் இல்லாமல் உண்மையை சொல்றதுதான் அவன் சொல்றது அவசியம் தப்பு இல்லை எல்லாரும் தன்னுள்ளவன் பார்த்தா எப்படி என்ன நினைக்கணும் அதே விஷயத்தை தான் அவனும் தெரிவிச்சிருக்கான் ஆனாலும் அது அந்த பரம்பரா அதை பிரமாணமாக எடுக்க அப்ப அந்த மாதிரி அனுமானம் மூலமாக நீ இதை சொல்ல போனேன்னா தெரிவித்து வராது ஏன்னா சக்தி இல்லை ஏன்னா சமா சொல்லும் அப்படின்னு சொல்லி ஆனா ஸ்ருதி சொல்ல போனாதி என்ன சொல்றது முதல்ல அஜானத்தினாலும் என்ன ஆகுது தர்மாதிரமும் இருக்கு வித்யாஜான இவன் பன்னிரண்டு ஆக எடுத்து வந்தது அதுக்கு பலமாக பலத்த அனுபவிங்கிறதுக்காக இன்னொரு தெரியும் இருக்கு சொல்றது ரைட்டு ஆனா அவருடைய ஸ்ருதி மூலகமாக சொல்லணும் தானே அனுமானத்தானே சொல்ல முடியாதுக்காக சொல்ற அந்த பரம்பர அநாதிக்கல் அநாதிபூர் பூர்வது அந்த பரம்பரையாக பிரமாணமாக எடுத்துக்கொண்டேன்